பிரபிஜா தோற்றவேத்தை கப்பமுதிரா கிருஷ்ணா கீதமே நம அனுகியம் சத்தியம் பிரித்தம் வாங்கமய்தபத்தி உபதேஷம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் உடம்பால் பண்ண வேண்டிய தபஸ்ஸு உடம்பை எதுக்கெல்லாம் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் அதை படிச்சுட்டோம் இப்போது நம்ம பேசுகிற சக்தின்னு நம்ம பகவான் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கார் பகவான் நமக்கு பேசுகிற சக்தியை கொடுத்துருக்கார் ஆனால் அந்த பேசுகிற சக்தியை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது யா காவார் ஆயினும் நா காக்க நான் எல்லா நலத்திலும் உயர்ந்ததும் திருவள்ளுவர் ஆகவே இந்த நாக்கு பேசுகிற நாக்கு இந்த இந்த இடத்துல கர்மேந்திரியமாக செயல்படுறது அதாவது நாம் என்ன பேசணுங்கிற வில்லு நம்மள்கிட்ட இருக்குது அந்த வில்லை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அதாவது முயற்சி பண்ணுற சக்தி நம்மள்ட இருக்குது பேசாமல் இருக்கிற சக்தி நம்மள்ட இருக்குது பேசுகிற சக்தி இருக்குது எப்படி பேசணுங்கிற அறிவோட எப்படி பேசணும் எங்கே பேசணும் யார்கிட்ட பேசணும் எவ்வளவு பேசணும் இப்படியெல்லாம் ஒரு முறை இருக்குது ஏம் பேஷனும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு இப்போல்லாம் சொல்கிற அதெல்லாம் சரியாக இருக்கணும் அது வந்து பிஸ்னஸ்ஸு மெட்டீரியலுக்கு இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆன்மீக வளர்ச்சிக்கு மன வளர்ச்சிக்கு மன அமைதிக்காக நம்முடைய பேச்சுக்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு நாக்கு நாள் தான் நிறைய பேர் துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்று புராணங்களில் படிக்கிறோம் நாம் ஆகவே வாக்கியம் எப்படிப்பட்டது இருக்கணும்னா எது வாக்கியம் எந்த ஒரு சொல்லானது அதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறார் பகவான் அனுத்வேகரம் அதாவது பிறருடைய உணர்ச்சியை ரொம்ப புண்படுத்தாமல் இருக்கணும் ந உத்வேகரம் பிறருடைய உணர்ச்சியை தூண்டுறது இப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோமே சமூகத்தில் அரசியல் ரீதியாக பார்க்குறோம் எல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் உணர்ச்சியை தாக்குகிறார்கள் அது பர்சனலாக அட்டாக் பண்ணுறது அப்புறம் அவர்களுடைய நல்ல பணிகளை கூட தப்பாக பேசுறது ஒருத்தனுடைய நல்ல செயல்களை கூட மோசமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து அதை பற்றி பேசுறது இதெல்லாம் நம்ம சமூகத்தில் பார்த்துன்னு இருக்கோம் அதாவது பிற உயிர்களுக்கு துன்பம் தராத சொற்களை சொல்லணும் அதுக்ககரம் என்று விளக்க உரை ஆசிரியர் எழுதுகிறார் பிராணி நாம் அதுஷ்ககரம் யாருக்கும் துன்பம் தராத சொற்களை பயன்படுத்த வேண்டும் பண்பாட்டோடு பேசணும் நேர்மறை சொற்களைத்தான் பயன்படுத்தணும் இப்போ நேர்முறைன்னு சொல்கிறார்கள் மீந்து உடன்பாட்டு முறை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போ நேர்மறை எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் நெகட்டிவ் அப்ரோச் இருக்கக்கூடாது வேர்ட்ஸில் என்ன அதை அளந்து பேசணும் கவனமாக பேசணும் ந உத்வேகரம் வாக்கியம் இது ஒரு பேசுறத்தில் நமக்கு இருக்க வேண்டிய தகுதி இந்த மாதிரி சொற்களைத்தான் பயன்படுத்தணும் திருவள்ளுவர் சொல் வன்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார் திருக்குறளில் ஆக நம்முடைய சொற்கள் புனிதமானதாக இருக்கணும் ஏன்னா சொற்கள் எல்லாம் சரஸ்வதியினுடைய ஸ்வரூபமாக நம்ம வழிபடுறோம் அதை ஒரு தெய்வீகமாக நம்ம பார்க்கிறோம் ஆக துன்பம் தராத சொற்களை பேச வேண்டும் அது மட்டும் அல்ல சத்தியம் நம்ம எப்படி பார்த்தோமோ அது அப்படியே சொல்கிறது அதாவது திருஷ்டார்த்த பிரதிபாதகம் யதா திருஷ்டார்த்த பிரதிபாதகம் நாம் எப்படி புரிஞ்சுட்டோமோ எப்படி பார்த்தோமோ அப்படியே சொல்கிறது எப்படி பார்த்தோமோ அப்படியே சொல்லணும் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா அதில் நாமளும் சேர்த்து சில வார்த்தை சொற்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது நம்மளாக ஒரு இமேஜினேஷன் இன்டென்ஷன் அதெல்லாம் அதில் சேர்க்கப்படாது உள்ளத உள்ளவாறு சொல்கிறதுக்கு பழகிறது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்படின்னர் திருவள்ளுவர் யாம் மெய்யா கண்டவற்றுள் வாய்மையின் அல்லது பிறனர் நான் பார்த்ததிலேயே சத்தியத்துக்கு நிகரான ஒரு தர்மம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர் ஆகவே பொய் பேசக்கூடாது பொய் பேசினா நம்ம ஸ்பிளிட்டாயிடுவோம் நமக்குள்ளேயே இந்த பர்சனாலிட்டி ஸ்பிளிட்ட ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நிறைய மனோவியாதிகள்லாம் வரும் அதை மனோதத்துவ டாக்டரால் கூட சரி பண்ண முடியாமல் போயிடலாம் ஆகையினால் அதுக்கு நாள் பிடிக்கவும் செய்யும் ஆகினால் எந்த காரணத்தை கொண்டும் நமக்குள்ளேயே நாம் அதாவது வெளியில் ஒன்று சொல்கிறது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது அது கூடாது பேசாமல் கூட இருக்கலாம் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு போயிடலாம் அது மாத்திரமல்ல அடுத்த கண்டிஷன் பிரியம்னு சொல்லியிருக்கார் அது நாளைக்கு படித்து பார்ப்போம் அனுத்வேகிதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பதை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற